வணக்கம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. பதிமூன்றாவது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நாடு நேபாளம் 2. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 15 3. ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் நான்கு வகைகளான நிறங்களில் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது இனியன்றைய கேள்விகள் ஒன்று கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பேட்டில் சிஇஓவாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் 2. துருப்பிடித்த கோல் என அழைக்கப்படும் கிரகம் எது 3. உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்